அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எஸ் இணுவேல் கடினமாக உழைக்கவும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் ஆயத்தமாய் இருக்கும் எவரும் வெற்றி பெற முடியும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஐன்ஸ்டீன் ஆசிரியரால் மண்டு சாமர்த்தியம் போதாது என்று ஆரம்ப பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் பின்னாளில் அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானி மைக்கேல் ஜோர்டான் உலக புகழ்பெற்ற கூடை பந்தாட்ட வீரர் பள்ளிக்கூடத்தின் கூடை பந்தாட்ட விளையாட தகுதியில்லாதவர் என்று மறுதளிக்கப்பட்டவர் பின்னாளில் உலக புகழ்பெற்ற மிகச் சிறந்த கூடை வீரராக மாறினார் வால் டிஸ்னி கார்ட்டூன் வரைபவராக தன்னை காட்ட முயற்சித்தபொழுது அவரை பல்வேறு விதமான நாளிதழ்கள் புறக்கணித்தன இன்று உலகில் மறக்க முடியாத பெயர் அவருக்கு ரைட் சகோதரர்கள் இவர்களை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பரியாசம் செய்து செய்தி வெளியிட்டது சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் முதல் விமானத்தை பறக்கச் செய்தார்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் நான்கு வயதில் பாதி செவிட்டு தன்மையுடையவர் பையனாக பள்ளியிலிருந்து அறிவில்லாதவன் முட்டாள் என்று வெளியேற்றப்பட்டார் அவர்தான் ஆயிரத்தி முப்பத்தி கண்டுபிடித்த கடந்த நூற்றாண்டின் மாபெரும் விஞ்ஞானி ஆம் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஒரு நாளும் ஜெயிக்காது முயற்சி திருவனையாகும் நன்றி